வணக்கம் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபது நச்சினையின் பொது அறிவு குவியலுக்காக மயிலாடுதுறை காயத்ரி நேற்று கேட்கப்பட்ட நச்சினையின் பொது அறிவு குவியலுக்கான விடைகள் ஒன்று அரசு பணிகளில் இடஒதுக்கீடு அடிப்படையில் பதவி உயர்வு வழங்கக்கூடாது என்று தீர்ப்பளித்த நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் சமீபத்தில் மருத்துவ பூங்கா அமைக்க அரசு ஒப்பந்தம் செய்துள்ளது ஆந்திர பிரதேச மாநிலம் என்ற திட்டத்தின் கீழ் ஒன்றிணைந்துள்ளன ஜார்கண்ட் மற்றும் கர்நாடக மாநிலங்கள் இன்றைய நச்சினையின் பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று சர்வதேச ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகள் முதல் எங்கு தொடங்கப்பட்டது இரண்டு சர்வதேச காவல்துறையின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது மூன்று லோக் ஆயுக்தாவின் தேடுதல் குழு தலைவர் யா. நன்றி நேயர்களை மீண்டும் சந்திப்போம்